பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் நிற்கும் என் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் மருவும் ஏக்க நாயகன் பதங்கள் போற்றி கைவல்ய நவநீதம் விளக்கப்படலம் தொண்ணூத்தி இரண்டாவது பாடல் சாதித்தல் கேட்டலென்பார் ஒத்துழப்பொருள் ஊகத்தால் உஷாவல் சிந்தித்தலென்பார் சிச்சித்தமேகாந்தமான தரிசனம் தெளிதலென்பார் நிர்வாணம் பெருவாயினியே ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்தை விடாம பண்ணி கொண்டிருந்தியான உனக்கு நிஷ்டை ஏற்படும் என்று ஆசிரியர் இந்த தொண்ணூத்தி ரெண்டாவது பாடலில் சொன்னதை நாம தெரிந்து கொண்டிருக்கிறோம் இதை பற்றி பொன்னம்புல ஆசிரியர் பொன்னம்புல சுவாமியுடைய வியாக்கியானம் மிகவும் தெளிவாக இருக்கிறது பாடிச்சு பாருங்க அப்புறம் எத்தனை நாளைக்கு இந்த சிரவணம் என்ன நிதித்தியாசனத்தை பண்ணணும் அப்படின்னு அடுத்த கேள்வி எவ்வளோ என்றைக்கு திருட ஜானம் சித்திக்கிறதோ அன்னைக்கு தான் நீ இதை வந்து நிறுத்தணும் அப்புறம் அது தேவையில்லை அப்படிங்கிற கருத்தை சொல்லுகிறார் தொண்ணூற்றி மூணாவது எத்தனை நாள் ஞாத்தாவும் ஞானமும் இருக்கும் அத்தனை நாளும் வேண்டும் அப்பாலோர் செயலும் வேண்டா நித்தமும் வெளிபோர் பற்றா ஞேய மாத்திரமாய் ஜீவன் முத்தரானவர் விதேக முக்தி பெற்றிருப்பார் என்றும் பதவரையே எளிமையாக பாடலே புரிகிறது எத்தனை நாள் ஞாத்தாவும் ஞானமும் இருக்கும் முன்பால் அத்தனை நாளும் வேண்டும் இந்த ஞாத்து ஞானம் அப்படிங்கிற பேத புத்தி உங்கள்கிட்ட எத்தனை நாளைக்கு இருக்கோ அத்தனை நாளைக்கும் நீ வந்து இந்த சிரவண மரண நிதித்தியாசனத்தை பண்ணணும் ஸ்ரவண மரண நிதித்தியாசனம்ங்கிறது உன்னை பொறுத்த விஷயம் வேணுமா வேண்டாமாங்கிறது முடிவு பண்ணுறது நீ பண்ணணும் உனக்கு உறுதியாக ஞானம் இருக்குன்னு உனக்கு மனசில் பட்டுதான் பட்டுதென்றால் நீயே நிறுத்திக்கிறான் அதில் அது உன்னை சார்ந்த விஷயம் அப்படின்னு விட்டார் உனக்குத்தான் தெரியும் உன்னுடைய பக்குவம் உனக்குத்தான் தெரியும் அதனுடைய நிஷ்டாபலம் ஆகையினால் உன்னை பொறுத்து நீ எடுக்க வேண்டிய முடிவு இது அப்படி போட்டு எத்தனை நாள் ஞாதாவும் ஞானமும் இருக்கும் உண்பால் அத்தனை நாளும் வேண்டும் எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாளைக்கு எத்தனை நாளைக்கு உனக்கு அந்த பேத புத்தி சத்தியமா இருக்கோ அத்தனை நாளைக்கு நீ அந்த ஞானத்தை இந்த அபியாசத்தை பண்ணி அப்பால் ஒரு செயலும் வேண்டாம் அதுக்கு பிறகு எந்த காரியமும் வேண்டாம் நீ வேதாந்த விசாரமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சிரவண மரண நிதித்தியாசனத்தையும் நீ விட்டு விடலாம் அர்த்தம் அப்பால் ஓர் செயலும் வேண்டாம் அப்புறம் என்ன நித்தமும் வெளிபோல் வெளிப்போல்னா ஆகாஷம் போல் பற்றா நேயமாத்திரமாய் நேயமாத்திரமாய் நான் அந்த பிரம்மனான்னு அர்த்தம் நேயம்ங்கிறதுக்கு பிரம்மம்னு அர்த்தம் அறியப்படும் பொருளாகிய பிரம்மமாக வேதாந்த சாஸ்திரத்தினால் அறிவிக்கப்படுகின்ற பொருளாகிய அந்த பிரம்மமாக மேயமாத்திரமாய் ஜீவன் விதேக முக்தி பெற்றிருப்பார் என்றும் விதேக முக்தி பெற்றிருப்பார் என்றும்ங்கிறது முன்னாடி போடுக்கணும் என்றும் நியாயமாத்திரமாய் ஜீவமுக்தரானவர் விதேகமுக்தி பெற்றிருப்பார் எப்பவும் இந்த நியாயஸ்வரூபமாக இருக்கிறதுனால அதன் வாழ்க்கையில் சரீரம் பிராரப்த கர்மம் இருக்கிற வரைக்கும் அவன் ஜீவன் என்று சொல்லப்படுவான் பிராரப்த கர்மம் முடிஞ்சு சரீரமும் போனதுக்கு பிறகு அவன் விதேக என்று சாஸ்திரங்களால் வர்ணிக்கப்படுகிறான் மறுபடியும் அவன் சரீரத்தை எடுப்பது கிடையாது இவருடைய பதவுரை படிப்போம் எத்தனை நாள் எவ்வளவு காலம் ஞாத்தாவும் ஞானத்தின் கர்த்தாவாகி அந்த கரணமும் ஞானமும் பிரம்மாக்காரமான அந்தத்தின் விற்தி ரூபமா விறத்திரூப ஞானமும் அதாவது அந்த கரணம் ஞாத்தா விற்தி ஞானம்ங்கிறார் விற்தி ஞானம்தான் ஞானம் உண்பால் இருக்கும் உன்னிடத்திருக்குமோ அத்தனை நாளும் அவ்வளவு காலமும் வேண்டும் அஜ்யான அஜ்ஞான அக்ஞானாதி பிரதிபந்த விரோதிகளான ஸ்ரவணாதிகள் வேண்டும் அப்பால் ஞாத்தா ஞானம் என்னும் விகற்பங்கள் இறந்து மகாவாக்கிய பிரமாண ஜென்ய ஞான விஷயமான ஜேயம் மாத்திரமாக நீ அவசேஷித்த பின்னர் ஓர் செயலும் வேண்டா ஸ்ரவணாதி அனுஷ்டானங்களுள் ஒரு அனுஷ்டானமும் உனக்கு வேண்டுவதில்லை நித்தமும் நாள்தோறும் வெளி ஆகாசம் போல் பற்றா ஞேய மாத்திரமாய் அசங்க ஜீவன் முக்தரானவர் ஜீவன் முக்தராயின ஆயினோர் விதேக முக்தி பிராரப்த நாசத்தின் நாசத்தில் விதேகமுக்தி அடைந்து என்றும் இருப்பார் சர்வகாலமும் அதுவாய் இருப்பார் அவ்வளோதான் விஷயம் எவ்வளவு நாளைக்கு வேணுங்கிறது உன்னை பொறுத்த விஷயம்னுட்டார் எப்பவுமே அப்படித்தானே நோய் நிவர்த்தி ஆயிடுதுங்கிறது நம்ம தானே சொல்லி ஆகணும் குணமாயிருக்கா இல்லைன்னா அவர் திரும்பவும் சாப்பிடுங்க திரும்ப கோர்ஸ் இன்னொரு கோர்ஸ் சாப்பிடுங்க அது இங்கே இது சித்தாந்தம் மந்தம் யாவற்கு திருடஞானம் உண்டாமோ அவருக்கு கிஞ்சின் நஷ்டமாய் விடுதலின் பிராந்தியும் அவித்தையும் இன்மையின் விறத்தி ஜானத்தின் விற்பிஞானத்தின் ஆவருத்திக்கு யாதொரு பிரயோஜனமும் இல்லை திரும்ப திரும்ப அகம் பிரம்மாஸ்மி இது மாதிரி நிதித்தியாசனம்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆவருத்தி அதற்கு யாதொரு பிரயோஜனமும் இல்லை ஆதலால் அப்பால் ஒரு செயலும் வேண்டாம் உனக்கு நிஷ்டை ஏற்படுற வரைக்கும் பண்ணப்பா அதுக்கப்புறம் உனக்கு திருடமாயாச்சுன்னு சொன்னால் இனிமேல் நான் உக்காந்து சாதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் உட்காந்து நிதித்தியாசனம் பண்ண வேண்டாம் ஒரு இடத்துல உட்காந்து மனனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது நமக்கு தான் தெரியணும் நம்மளா பாஷா பண்ணப்படாது எனக்கெல்லாம் இனிமேல் தேவையில்லை நம்ம சோம்பேறித்தனத்துக்கு வழி பார்த்து விடக்கூடாது ஆகினாலும் அது ஜாகிரதையாக நிச்சயம் பண்ணணும் தேகாத்ம ஜானவானம் தேகாத்ம ஜான பாதகம் ஆத்மன்னேவியஸ் ச ஜீவன்முக்த ச நேச்சன்னபி முச்சது இதை அடிக்கடி நான் கோட் பண்ணியிருக்கேன் எப்படி தேஹாத் தேகமே ஆத்மாங்கிற ஞானம் உறுதியாக இருக்கோ அப்படி தேகமே ஆத்மா இல்லை அதற்கு வேறாக நான் இருக்கிறேங்கிற ஞானம் எப்பொழுது உறுதியாகிறதோ அப்பொழுது அவன் விழும்பா விட்டாலும் முக்தி அடைகிறான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்றது விரும்பாவிட்டாலும் முக்தி அடைகிறான் அவனே ஜீவன் முக்தி என்று அடைகிறான் மற்ற இன்னொரு பாடம் தேகாத்ம ஞானவது ஜம்ேகாத்மானம தேனாக்கம் ஜனம் ஆத்மன்யேவிய ஆத்மென அந்த அந்தத்தில் எவனுக்கு உண்டாகிறதோ ச நேச்சன்னு முச்சு ச இச்ச இல்லாட்ட கூட முச்சியத்தை இன்னொரு பாடம் சீவன் முக்கிய உச்சாம் விஷயம் நல்ல சவண மரண நிதித்தியாசம் எத்தனை நாளைக்கு பண்ணுறதுன்னு குருவை கேட்காது நீ முடிவு பண்ணு சிரவண வன தியாசன முடிவு பண்ணு உனக்கு எங்கேயா ஊற சுத்தணும்னு இருந்தால் பண்ணித்தாகணும் நான் இருப்படியே இருக்கேன் எனக்கு இதே போகிறோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நிஷ்டையில் இருக்கிறது இல்லை விவகாரம் பண்ணுறது அடுத்தாப்பில் தான் வரப்போகிறது அதுவும் முடிவு செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அவ்வளோதான் இனி ஜீவன் முக்தர்களுடைய பேதம் கூறுகிறார் ஜீவன் முக்தர்களுடைய வேற்றுமையெல்லாம் கூறுகிறார் இது ஒரு புது இன்னொரு டாபிக் இது இதுலேயும் உரையாசிரியர் தெளிவாக விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துருக்கார் அதனால் ஜீவன் அவர்களுடைய வேற்றுமை நான்காக பிரிக்கப்பட்டிருக்கு அது சொல்லப்பட போகிறது எல்லாம் ஜீவன் முக்தங்கிறது ஒன்று வேற்றுமை கிடையாது ரிலேட்டிவாக இருக்கக்கூடிய சுகதுக்கத்தை வைத்து கொண்டு ஜீவன் முக்தர்களை நான்காக பிரிக்கிறார் ரிலேட்டிவான மேலெழுந்த வாரியா ஒருத்தரை பார்த்தா ரொம்ப விவகாரம் பண்ணுறார் இன்னொருத்தர் வந்து ரெண்டும் கட்டானா இருக்கார் இன்னொருத்தர் ஒரு ஒருத்தர் ஒரு மார்க்க ஒருத்தர் என்னடானா எந்திரிக்கிறதே இல்லை சமாதியை விட்டு எந்திரிக்கிறது இல்லை இப்படிலாம் நாலு வகையான ஆட்கள் இருக்கிறார்கள் ஜீவன் நான்கு வகை என்று இந்த பகுதி சொல்லுகிறது ஜமான்முத்தர் நால்வகையாவ்கேளாய் வாணிகர் பிரம்மவித்து வரன்வரியான் வரிஷ்டன் ஆனவர் நாமமாகும் அவர்களில் பிரம்மவித்தின் தானமும் அற்றை மூவர் தாரதமியமும் சொல்வேன் ஞானமார் ஜீவன்முக்தர் முக்தர் நால்வகை ஆவர் கேளாய் கேட்பாயாக ஞானமார் ஜீவன் ஞானம் நிறைந்த ஆர்னா ஆர்ந்த நிறைந்த பூரணமான நல்ல ஞானமடைந்தவர்கள் ஞானத்தில் உறுதி பெற்றவர்கள் நால்வகை அவர்கள் நால்வகையாக இருக்கிறார்கள் கேளாய் நாலு பிரிவினர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் வான் நிகர் பிரம்மவித்து ஆகாஷத்தை போல இருக்கிறான் எல்லாருமே அப்படித்தான் ஆகாசத்தை போல இந்த உலகத்தில் அசங்கமாக இருக்கிறார்கள் அர்த்தம் அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அசங்கமாக இருக்கிறார்கள் ஆக பிரம்மவித்து பிரம்மவித் அப்புறம் வரன் பிரம்மவி பிரம்மவித் வரன் அப்புறம் பிரம்மவித் வரியான் வரின் அதனால்வித்மவித்வரன் எல்லாத்திலையும் போட்டுக்கணும் விவரவித்வரீய வரிஷா வரிய வரிஷா வர வரீன் வரிஷா கரீயா வரிஷா அது மாதிரி ஸ்ரேயன்ஸ்ரேஷ அது மாதிரிதான் அது இல்லை வரி வரஹா வரியான் வரிஷ்டா அப்போ பிரம்மவித்து பிரம்மவித் வரன் பிரம்மவித் வரியான் வரிஷ்டன் ஆனவர் நாமமாகும் அவர்களுடைய பெயர் அந்த ஜீவன் முக்தர்களுடைய பெயர் இப்படி அவங்க யாரும் சொல்லிக்கிறது இல்லை நான் பிரம்மவித்து நான் பிரம்மவித் வரி பிரம்மவித் வரிஷ்டன் அப்படின்னு அவங்க யாரும் சொல்லிக்கிறது இல்லை ஒரே ஒரு அர்த்த ஞானத்தில் தான் உறுதியாக இருக்கான் அகம் பரிபூர்ணம் பிரம்ம அஸ்மி நான் பிரம்மவித்தாக இருக்கேன் அவங்கள்லாம் வந்து வரியான்னு சொன்னால் அவன் மாட்டின்றான் மாட்டின்டான அர்த்தம் அவன் அஜானிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போய்டு அதனால் அஹம் பிரம்மவித்து சஹா பிரம்மவித் வரியகா சஹா பிரம்மவித் கூட விவகாரம் ஆச்சனோட ஜாக்கிரதையாக சொல்லணும் அகம் தான் திருடமான விஷயம் அதனால் இவர்களுடைய விவகார பேதம் இது பிராரத்த கர்ம பேதம் இப்படியே இருக்காங்க அவங்க ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்காங்க வரிஷ்டன் ஆனவர் நாமமாகும் அச்சீவன் முக்தர்களின் பெயராம் அவர்களில் பிரம்மவித்தின் ஸ்தானமும் அவர்களுடைய பிரம்மவித்தினுடைய ஸ்தானம்னா என்ன அனுபவமும் மற்ற மூவர் தாரதமியமும் சொல்வேன் அவர்களுடைய மற்ற மூணு பேருடைய தாரதம்யம் சொல்வேன் அப்படின்னு சொல்றார் இது ஒரு பிரிவு இதை ரொம்ப தாத்பரியமாக நம்ம சொல்கிறது இல்லை அவங்கவுங்க பிரார்த்தத்தில் எப்படி எடுத்துகிட்டு போனால் ஞானந்தான் நமக்கு முக்கியம் ஆனால் அதுக்குள்ள ஒரு சில பிரிவுகள்லாம் இங்கே சொல்லப்படுகிறது பிரம்மவித்தனுடைய இந்த அண்மயத்தை நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க அதுதான் உள்ளது தான் சொல்லியிருக்கேன் இப்போ அவர் சொல்கிறார் இந்த உரையாசிரியர் அந்நிய பகிர்முக புருஷரை கர்மோபாசனைகள் அனுஷ்டிக்க பண்ணும் பொருட்டு ஆன்மாவை அசங்கமாகவும் கிரியைகள் அனைத்தையும் மனவாக்கு காயங்களின் ஆஸ்ரிதமாகவும் அறிந்து கர்மோபாசனைகளை பிரம்மவித்து செய்ய நிற்பதால் வாண்நிகர் பிரம்மவித்து என்றார் அசங்கமாக இருக்காங்கிறார் வாண்நிகர்னா ஆகாஷம் எப்படி அசங்கமாக இருக்கிறதோ அப்படி பிரம்மவித்து அசங்கமாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்காக கர்மா பண்ணுறான் கீதையில் பார்த்துருக்கோம் நாம சக்தா் கர்மணி அவித்வாசா குவந்தி பாரதா குறியாத் வித்வம்ஸ்தாசக்தா சிகீர்ஷுர்லோகசங்கிரகம் எப்படி அஜானிகள் பற்றோடு கர்மத்தை செய்து கொண்டிருக்கிறார்களோ அப்படியே ஞானிகளும் பற்றத்தவர்களாய் கர்மம் செய்து அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டுங்கிற சக்தா கர்மணி அவித்வாசா குறந்தி பாரத குறியாத் வித்வாஸ்தா அசக்திகேஷுர்லோகசங்கிரகம் இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகம் நினைக்கிறேன் மூணாவது அத்தியாயம் அதே மாதிரி தான் அது அந்த அர்த்தத்தில் இங்கே சொல்லியிருக்கு அந்நிய பகிர்முக புருஷரை அந்நியமாக இருக்கிறார்கள் பிரம்மத்துக்கு அந்நியமாக தங்களை கருதி கொண்டிருக்கிறார்கள் பகிர்முகமாக இருக்கக்கூடிய மக்களை கர்ம உபாசனைகளை அனுஷ்டிக்க பண்ணும் பொருட்டு அவர்களை கர்மாவை செய்யும் பொருட்டு உபாசனைகளை பண்ணும் பொருட்டு ஆன்மாவை அசங்கமாகவும் கிரியைகள் அனைத்தையும் மனம் வாக்கு காயங்களின் ஆசிரித்தமாகவும் அறிந்து ஆத்மாவை அசங்கமாக தெரிந்து கொண்டு கிரியைகள்லாம் என்னென்ன குணா குணேஷு வர்த்தன்தே இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தே தத்துவ குணகர்ம விபாகயோ இதெல்லாம் புரிந்து கொண்டு அறிந்து கர்மோபாசனைகளை பிரம்மவித்து செய்ய நிற்பதால் செய்ய நிற்பதால் செய்து நிற்பதால் செய்து செய்வதிகர் பிரம்மவித்து என்றார் ஞானமார் ஜீவன் முக்தர் நால்வகை என்றதானும் மற்ற மூவர் தாரதமியமும் சொல்வேன் என்றதானும் இந்நால்வருக்கும் ஞானத்தில் தாரதமியம் இன்மை என்றும் இதுதான் ரொம்ப முக்கியம் இவ்நாள்வரும் ஞானத்தில் தாரதமியம் இன்மையர் விஸ்ராந்தி சுகத்தால் தாரதமியம் உடையர் என்றும் அறிக எவ்வளவு கிளியரா சொல்லிட்டாருவாங்க விஸ்ராந்தி சுகம் இவரை பார்த்தா மற்றவங்கள்லாம் சொல்லுவாங்க பாவம் சுவாமியார் ரொம்ப கஷ்டப்படுறார் மடத்தை பெருசாக கட்டின்ட்டு ஒருத்தர் சொல்லுவார் ஒருத்தர் சொல்லுவார் மடத்த கஷ்டின்னு கஷ்டப்படுறார் பாவம் அழுத்துக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார் இன்னொருத்தர் சொல்லுவார் அது பாருங்கள் விட்டுட்டு எப்படி இருக்கார் பாருங்கள் அப்படின்னு விவகாரத்தில் ஜனங்கள் சொல்லுவாங்க ஆனால் அவர் இது சொல்கிறார் இந்நாள் வரும் ஞானத்த ஞானத்தில் தாரதம்யம் இன்மையர் என்றும் ஞானத்தில் இவங்களுக்கு தாரதமியம் கிடையாது அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தில் இவர்களுக்கு உறுதி இருக்கிறது விஸ்ராந்தி சுகத்தால் தாரதமியம் உடையர் என்றும் அறிக இவருக்கு விஸ்ராந்தி சுகம் கிடையாது யாருக்கு பிரம்ம வித்துக்கு நிறைய விவகாரத்தை இழுத்து போன்றிருக்கிறதுனால இவருக்கு விஸ்ராந்தி சுகமெல்லாம் கிடையாது மற்றவங்கள்லாம் வந்து விவகாரத்தை விட்டுவிட்டதுனால அவங்களுக்கு ரிலேட்டிவாக சுகம் ஜாஸ்தி வியாபகாரிகமாகவும் சுகம் இருக்குது அவருக்கு பரிபூ ஆத்மா நித்ய சுத்த புத்த பரிபூர்ண சச்சிதானந்தம்ங்கிற ஞானம் உறுதியாக இருக்கிறதுனால அவருக்கு அதில் அந்த விஷயத்தினால் இவருக்கு இந்த விஸ்ராந்தி சுகம் இல்லைனாலும் அது பாதிக்கிறது இல்லை ஆனால் மற்றவங்களுக்கு ரிலேட்டிவாகவும் சாந்தி இருக்குது இவருக்கு ரிலேட்டிவாக சாந்தி கிடையாது அதுதான் விஷயம் அதை பார்க்கலாம் இன்னும் சொல்லப்போகிறார் வியாபகாரிக திருஷ்டியில் இவருக்கு சாந்தி கிடையாது ஆனால் வியாபாரிக திருஷ்டியில் சாந்தி இல்லாதது இவருக்கு ஒன்றும் துக்கமாக இல்லை புரியுதா வியாவகாரிக திருஷ்டியில் இவருக்கு சாந்தி இல்லை நிறைய பிரச்சனை தலைவர் எழுத்து போட்டுருக்கார் ஒரு பிரம்மச்சாரியை எல்லா இடத்துலையும் இளைஞர் போயிவிடுவார் அந்த பிரம்மச்சாரியை சமாளிக்கணும் இன்னொரு பிரம்மச்சாரியை அந்த பிரம்மச்சாரிக்கு ஒத்துக்காது எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கணுமே எல்லா விவகாரத்தில் எல்லாம் சரி பண்ணி ஆகணுமே அது வந்து என்ன ஆகும்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஒரு விதமான எண்ணங்கள் உண்டாகும் இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும் விஷ்ராந்தி வியாவகாரிகத்தில் சாந்தியே கிடையாது எரிச்சல் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது இப்படி தான் இருக்குங்கிற ஞானமும் இருக்கும் எரிச்சல் இருக்கும் எரிச்சல் இருக்கிறது விவகாரத்தில் சாதாரணங்கிற ஞானமும் இருக்கும் நமக்கு உண்மையிலே எரிச்சல் கிடையாதுங்கிற தெளிவும் இருக்கும் அதனால தான் விவகாரத்தை கண்டினியூ பண்ண முடியும் இல்லாட்டி ஓட வேண்டி தான் இல்லாட்டி எப்படி கண்டினியூ பண்ண முடியும் விவகாரம் ரொம்ப துக்கமாக இருக்குதுன்னு சொன்னால் புலமின்ண்டே இருந்தால் கூட புலமின்று இருக்கிற போது புலமின்னு இருக்கிறதா இருந்தாலும் நம்ம எதை பண்ணுறோமோ பொறுப்பு பண்ணுவோம்னு பண்ணிட்டு இருப்போம் இந்த விஷய வித்தியாசமெல்லாம் சொல்கிறார் விசிராந்தி சுகத்தில் தாரதம்யம் உடையர் என்றும் அறிக இனி பிரம்மவித்தனுடைய இயல்புகளை பற்றி சொல்கிறார் தீரராய் பிரம்மவித்தாய் தெளிந்தவர் தெந்தவர் தென்னம் இருந்த தங்கள் வருணமா சொன்ன பாரகாரியமானாலும் பலர்க்கு உபகாரமாக நேரதாச் செய்வர் தீர்ந்த நிலைவிடார் ஜீவன் முக்தர் தீரராய் பிரம்மவித்தாய் தெளிந்தவர் தெளியும் உன்னம் வாரமாயிருந்த தங்கள் வருணமாசிரமம் சொன்ன பாரகாரியமானாலும் பலர்க்கு உபகாரமாக நேரதா செய்வர் தீர்ந்த நிலைவிடார் ஜீவன் முக்தர் ரொம்ப தெளிவான அழகான பாடல் தீரராய் தீரராய்னா என்ன அர்த்தம் இந்திரிய விஷயங்களை நான் நன்றாக ஒழித்து விட்டு தீரகாங்கிற தியம் ராத்தி தியம் இந்திரியேபியா ரக்ஷதி தீரகா புத்தியை இந்திரிய விஷயங்களிலிருந்து மீட்டு எடுத்து காப்பாற்றியிருக்கிறவனுக்கு பெயர் தீரகான்னு பெயர் தீர சப்தத்துக்கு அர்த்தம் பிரம்மவித்தாய் பிரம்மவித்தாய்னு சொன்னால் முதல்ல தீரராய்ங்கிறதுக்கு இந்திய நிகிரகங்கள்லாம் பண்ணி சாதன சதுஷ்டையை சம்பத்தி அடைஞ்சவன் அர்த்தம் பிரம்மத்தை நன்றாக தெரிந்து கொண்டவன் தெளிந்தவர் தெளிந்தவர்னா நிஷ்டை பெற்றவர் பரம்பொருள் தத்துவத்தை அறிந்து அந்த பரம்பொருளே நான் என்ற உண்மையிலே சந்தேகமில்லாமல் விபரீதமில்லாமல் தெளிந்தவர் தெளியும்ன்னம் தெளியும்ன்னம்னால் அவ்வாறு தெளிவதற்கு முன்பு வாரமாயிருந்த வாரமாயிருந்தன்னா தாங்கள் செய்ய வேண்டியதாக இருந்த கர்த்தவ்யமாக இருந்த க செய்யப்பட வேண்டியது வாரம்னு என்ன செய்யப்பட வேண்டியது நம்மளால் இதை செஞ்சாகணும் இது கர்த்தவியதா இது வந்து நம்மால் செய்யப்பட வேண்டியது இருந்த தங்கள் வருணம் ஆசிரமம் சொன்ன அவரவர்களுடைய ஜாதி அவரவருடைய ஆசிரமம் அது எந்த வர்ணத்தில் அவர் இருக்காரோ எந்த ஆசிரமத்தில் அவர் இருக்காரோ அந்த விஷயங்களை அந்த தர்மங்களை வருண ஆசிரமம் சொன்னேன்னர் ஞாபகம் வச்சுக்கணும் ஆசிரமத்தை பற்றி உபதேசிக்கின்ற சாஸ்திரங்கள் சொன்ன அப்படின்னு அர்த்தம் வருணா ஆசிரமும்னு சொல்கிறதுன்னு அர்த்தம் இல்லை வருணத்தை பற்றியும் ஆசிரமத்தை பற்றியுமே சாஸ்திரம் தான் சொல்கிறது இப்போ வருணாசிரமம் சொன்ன அர்த்தம் வருணாசிரம தர்மத்தை பற்றி சாஸ்திரங்களில் உபதேசிக்கப்பட்டுள்ளபடினு அர்த்தம் யார் எந்த வர்ணமாக இருக்கிறார்களோ யார் எந்த ஆசிரமத்தில் இருக்கிறார்களோ அந்தந்த ஆசிரமத்தில் பார காரியமானாலும் கனமான கிரியைகளானாலும் ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த காரியங்கள்லாம் செய்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனாலும் பாரமான காரியமாக இருந்தாலும் போக்குறவா பிரம்மச்சாரியா இருக்கார் பிரம்மச்சாரியா இருக்கார் அவருடைய வர்ணத்துக்கு தகுந்த தர்மத்தை அவர் அனுஷ்டானம் பண்றார் இப்போ சன்னியாசியா இருக்கார் அவருடைய ஆசிரமத்துக்கு தகுந்த மாதிரி அவருடைய வர்ணத்துக்கு தகுந்த மாதிரி அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுகிறார் அப்படிதான் அர்த்தம் ஆஹ் வருண வருணம் ஆசிரமம் சொன்ன பார காரியமானாலும் ரொம்ப கஷ்டமான காரியமாக இருந்தாலும் பலர்க்கு உபகாரமாக லோக சங்கிரகார்த்தம் மற்றவர்களுக்கு நன்மை பயக்கும் பொருட்டு நேரதா செய்வர் அதுக்காக ஏனோதானோ செய்ய மாட்டான் நம்ம தான் நிஷ்டை அடைஞ்சாச்சு இனிமேல் என்ன எப்படியோ போயிட்டு போட்டோம் அப்படின்னு பண்ண மாட்டான் நேரதா செய்வர் முறையாகச் செய்வர் அப்படின்னு அர்த்தம் நேரதாகங்கிறதுக்கு இவர் அர்த்தம் சொல்கிறார் ஒரே ஆசிரியர் மந்திரலோபம் கிரியாலோபம் திரவியலோபம் இன்றி மந்திரலோபம்னா என்ன மந்திரத்தை நடுவில் முழுங்கி விடுறது நூற்றி எட்டு ஆவர்த்தி ஜபம் பண்ணுன்னா பதினாறு ஆவர்த்தியிலே முடிஞ்சு போயெடுத்துன்னு விடுறது இது மந்திரலோபம்னு அப்புறம் வந்து கிரியாலோபம் கிரியாலோபம்னால் என்ன இந்த கிரியாலோபது கிரியைகள்லாம் செய்யணும் மூலயம் ஒரு மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறதுக்கெல்லாம் நிறைய அரேஞ்ச் பண்ணணும் அதுக்கெல்லாம் ஒன்று ஒன்றுக்கு மந்திரம் இருக்கு அதெல்லாம் இது போகிறோம் அது அப்படி இப்படின்னு பாதி பாதி வச்சுக்கிறது இதெல்லாம் கிரியாலோபம் அப்புறம் திரவியலோபம்னா இவ்வளோ சந்தனம் வைக்கணும்னா போறும் இவ்வளோ வச்சா போகிறேன் என்ன சிவன் என்ன கேட்குறார் சும்மா போரும்பா அப்படிங்கிறோமோ இல்லை அது பேர் திரவியலோபம் திரவியம்னா என்னென்னா நைவேத்தியம் வைக்க வேண்டிய அளவெல்லாம் கணக்கு சொல்லியிருக்கு சாஸ்திரம் இத்தனை இந்த சுவாமி இத்தனை அடி உயரம் இருந்தால் இவ்வளோ நைவேத்தியம் வைக்கணும் அப்படின்னு கணக்கெல்லாம் இருக்குது வந்து பெருசாக வச்சுவிட்டு பிள்ளையார பிரம்மாண்டமாக வச்சுப்பட்டு இத்தனை ஒன்று குழக்கத்தையும் நைவேத்தியம் பண்ணால் அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் சாஸ்திரம் தனியாக இருக்குது இந்த பிரகதீஸ்வரர் தஞ்சாவூரில் அவ்வளோ பெருசு இருக்குது சுவாமி அதுக்கு தகுந்த அளவுக்கு நைவேத்தியம் பண்ணணும் விக்கிரகத்தினுடைய உயரத்துக்கு தகுந்த அளவுக்கு விக்கிரத்தினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் ராஜராஜ சோழன் சும்மாவாக கட்ட கட்டினான்னா அவனுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்திருக்கு பண்ணியிருக்கான் அவன் ஆனால் அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே கோவிலில் எதுவும் வழி இல்லை எல்லாம் கவர்மெண்ட் எடுத்துன்னு போயிடுது குத்த கை தான் இந்த சாமி சொன்ன மாதிரி குத்த கை திருவண்டு பாத்திரத்தை பாவம் அந்த சிவாச்சாரியா இருக்குது ஏதோ சாப்பிட்ற போது நம்ம சுவாமி சாப்பிடாமல் இருந்தால் அப்படிங்கிறா அவர் திருவண்டு பாத்திரத்தில் நைவேத்தியம் பண்ணிக்கிட்டு அதை சாப்பிட்றாருவர் ஒரு இப்போ பரவாயில்லை தஞ்சாவூர் கோவில் ஒரு நடுவில் அப்படி இருந்தது ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது இளவரசர் இருக்கார் இந்த பிரின்ஸ் இருக்கார் அவருக்கு நீங்கள் அஞ்சு ரூபா கொடுத்தா வாங்கிப்பார் அப்படிப்பட்ட நிலவில் இருந்தார் அவர் தஞ்சாவூர் அப்புறம் தான் இப்போ தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பழப்படியாக வந்திருக்கு அதனால தான் இப்போ நைவேத்தியங்கள்லாம் நடக்கிறது ஆனால் அதுக்கெல்லாம் தினம் நைவேத்தியம் பண்ணி சமாளிக்க முடியுமா என்ன கோயில் அத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க அந்த நைவேத்தியத்துக்கு அந்த ஆட்களுக்கு சரியாக போயிடும் இன்னும் பகவானா சாப்பிட போகிறார் பாவனை தானே அதுக்கு மாதிரி ஆட்கள் இருப்பாங்க நைவேத்தியம் நடக்கும் எதுக்கு சொல்கிறேன் நேரதா செய்வர் அதாவது அதுக்குள்ளே முறைப்படி செய்வார்கள் மந்திரலோபம் கிரியாலோபம் திரவியலோபம் திரவியலோபம்னா திரவியத்தை குறைச்சோடுறது இது வந்து அப்படிலாம் நடக்கிறது அந்த காலத்தில் இந்த இந்த சிதம்பரம் கோவில் இல்லை அந்த காலத்தில் நாலு நாளுக்கு கடுகுன்னு அந்த காலத்தில் நாலு நாவுக்கு கடுகு வாங்கண்ணா அந்த நாலு நாவுக்கு கடுகு வாங்குறான் நூறு மூட்டு அரிசிக்கு நாலு நாள் கடுகு இங்கே சரி வரும் நாலு நாள் கடுகுண்ணா நாலு அந்த காலத்தில் சரியாக இருந்திருக்கும் இப்போ என்னன்னா போட்டால் திரவியமெல்லாம் இதாகிடும் இதாகிடும் அப்புறம் இப்போ கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு அந்த பழைய கணக்குப்படி தான் அவங்க கொடுப்பான் அதாவது அந்த காலத்து நாலு அந்த அரிசிக்கும் அது ஓகே இப்போ வந்து அதே நாலு இந்த அரிசிக்குண்ணா அதை எப்படி சரி வரும் எல்லாம் திரவியலோபம்னு போயிரு திரவியங்கள் குறைஞ்சு போயிடும் ஆக மந்திரலோபம் கிரியாலோபம் திரவியலோபம் எல்லாம் அவங்க இன்னும் நிறைய லோபம்லாம் சொல்லுவாங்க லோபம்னா குறைவுன்னு அர்த்தம் திரவியலோபமின்றி சாஸ்திரோக்தமாக செய்யா நிற்பர் சாஸ்திரோக்தமாக செய்வார்கள்னு அர்த்தம் தீர்ந்த நிலை விடார் ஸ்ருதிகள் சொல்லிய முடிவான அத்வைத நிச்சயத்தை விடார்கள் தீர்ந்த நிலைனா என்ன அர்த்தம் சத்தியமா பார்த்தா நான் ஒன்றும் கர்மாவே பண்ணலை கர்மணி அகர்ம எஃப் பஷேத் கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கிறார்கள் அதனால சகா புத்திமான் மனுஷேஷு ச யுக்தா கிருத்ஷன கர்ம கிருத்து அதை ஒப்பிட்டு பார்த்துங்க இங்கே நிச்சயம் என்றது அனுபவத்தை தீர்ந்த நிலை விடார் இங்கே நிச்சயம் என்றது அத்வைத நிச்சயம்னு வந்திருக்கு அனுபவத்தை ஈஸ்வரன் பராக்குகளாக சிருஷ்டித்த இந்திரியங்களை எப்படி கட்டோபனிஷத் மந்திரத்தை எப்படி தமிழில் எழுதுறவர் ஈஸ்வரன் பராக்குகளாக சிருஷ்டித்த இந்திரியங்களை வேகமுள்ள நதிச்சலத்தை திருப்பினார் போல நதிஜலத்தை நதிஜலத்தை திருப்பினார் போல அகமுகமாக்கி சர்வேந்திரியங்களுக்கும் ஆந்திரமான பரமாத்மாவை சாட்சாத் தீரர் என்றும் தீர வார்த்தை இருக்குது இல்லையா அதில் அங்கே சொல்லியிருக்கு அந்த உபனிஷத்து அந்த மந்திரத்தை எப்படி தமிழில் எழுதுறாருவர் பராஞ்சிகாணி விதிரத் ஸ்வயம்பூ தஸ்மாத் பராந்த பசியதிராந்தராத்மன் கஷ்டித் தீர்ப்பிரத்யகாத்மான மைஷத்து ஆவருத்த சக்ஷுர் அமிர்தத்வம் இச்சன் அந்த இடத்துல தீர சப்தம் சொல்லியிருக்கு கஷ்டித் தீரஹான் அந்த தீரசப்தத்தை மனசில் வச்சுன்னு இவர் சொல்கிறார் கடவுள் படைக்கிற போதே எல்லாம் நம்மளை வெளியில் போகிற மாதிரி படைச்சுட்டார் இந்திரிய விஷயங்களெல்லாம் ஆனால் யாரோ ஒரு புத்திசாலி நதிஜலத்தை திருப்புற மாதிரி இவன் திருப்பி கொண்டு நதிஜலத்தை எதிர்நீச்சல் போடுற மாதிரி வேகமுள்ள நதிஜலத்தை திருப்பினார் போல நதிஜலத்தை இல்லை நதிஜலத்தில் திரும்பினார் போல அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நதிஜலத்தையே திருப்பி விட்டால் இப்படி இருக்கும் அது வேற விஷயம் அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் இவர் ஆனால் அப்படி இருக்குது நான் ஒருத்தன் என்ன பண்ணுறான் இதெல்லாம் வேண்டான்னு எதிர்நீச்சல் போடுறான் அவன் தீரன் உள்நோக்கி போகிறான் இங்க திருஷ்டாந்தையும் தாரஷ்டாந்தத்தையும் எந்த அம்சத்தை எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கணும் நாம அப்போ இவன் இந்திரியங்களெல்லாம் ஜெயம் பண்ணி சாதன சதுஷ்டய சம்பத்தி உடையவனாக நான் முதலே அர்த்தம் சொன்னேன் தீரராய் பிரம்மவித்தாய் இருக்கு இல்லையா அதுக்கு தீரங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றார் அவர் யாமார் ஜகம் எத்தன்மைத்து என்பன முதலிய கலக்கங்கள் கலங்கள் நீர் கதகர் ஏணுவார் போல அப்படிங்கிற பிரம்மவித்தையால் தெளிந்திருத்தலால் பிரம்மவித்தாய் தெளிந்தவர் நான் யாரு உலகம் என்ன அப்படிங்கிற ஒரு குழப்பமெல்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து வேதாந்த சிரவண மருண நிதித்தியாசனத்தினால் தெளிவாகிவிட்டது அதனால தெளிந்தவர்னு சொன்னாராம் பிரம்மவித்தாய் தெளிந்தவர் என்றும் ஆப்த காமராதலால் தமக்கென செய்யாது லோக சங்கிரகார்த்தம் வருணாசிரம விதிகளை விதிப்படி செய்வதால் பலர்க்கு நேரதா செய்வர் என்றும் கூறினார் பலருக்கு உபகாரமாக நேரதா செய்வர் தீர்ந்த நிலை விடார் ஜீவன் முக்தர் அந்த எந்த ஒரு நிலையில் இருக்காரோ அதிலிருந்து ஒருபொழுது மாறுறதில்லை அடுத்தது காமமாதிகள் வந்தாலும் கணத்திற்போ மனத்தில் பற்றார் தாமர இலை தண்ணீர் போல்லை தண்ணீர் ஜெகத்தொடும் கூடி வாழ்வார் ஜொடி வாழ்வார் பாமரக் காண்பிப்பார் பண்டித திறமை காட்டார் ஊமருமாவார் ஊமரு உள்ள துவகையான் ஜீவன் முக்தர் காமமாதிகள் வந்தாலும் கணத்துள் போம் மனத்தில் பற்றார் ஏதாவது ஒரு வந்ததுனாலும் கூட இந்த வர்ண ஆசிரம தர்மத்துக்கும் விரோதமாக ஏதேனும் ஆசைகள் ஏற்பட்டாலும் கூட அதெல்லாம் கணத்தில் போம் பிராரப்த வலிமையால் போட்டார் உரையில் இந்த பத உரையில் போட்டிருக்கார் பாருங்கள் ஆதிகள் வந்தாலும் ஒருவேளை வந்தாலும் காமமாதிகள் வந்தாலும்னா என்னத்தவர் வராது ஏன்னா சத் சங்கத்திலே இருந்துன்னு இருக்கார்வர் ரொம்ப வருஷமாக சத் சங்கத்திலே ஊறினாள் வேதாந்தம் படித்தவர் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது அப்படி ஒருவேளை வந்ததுன்னு வச்சுப்போம் நல்லா சத் சங்கத்திலே ஊறியிருக்கிறவனுக்கு அசத் விஷயத்தை பற்றி சிந்திக்கிறதுக்கு எங்கே வாய்ப்பு இருக்கும் இருக்காது ஒருவேளை எங்கேயாவது ஒரு சினிமா பாட்டு வைப்பான் காதில் வந்து விழும் நம்ம சத் சொல்லி எல்லாத்தையும் மூடி வச்சுருப்போம் அது வந்து நான் நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அவள் மாம்பழம் வேண்டும் என்றாள் அப்படின்னு பாட்டு கேட்கும் வச்சு உங்கள ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் இங்கேருந்து வந்து அந்த பாட்டு கேட்ட உடனே இவனுக்கு ஏதோ தோணும் கேட்க மாதிரி தல்லையா உதாரணத்துக்காக சொன்னேன் சுவாமி இது எப்படி அந்த நேரத்தில் அந்த பாட்டை கொண்டு வர அது அந்த க்ளாஸில் உட்காந்தெல்லாம் வரும் இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்கும் காதில் ஓய் இது இந்த சினிமா பாட்டு இது இந்த சினிமா இவர் நடித்தது அதுக்கு இதுன்னா அப்படியே கடைசியில் என்னென்னா இங்கே இங்கே என்னென்ன காமமாதிகள் வந்தாலும் பாட்டு ஏதாவது கேட்டுன்ட்டுருவோம் அது அங்கே போய்டுது ஏதாவது ஒரு சினிமா பாட்டில் போய்டும் காமமாதிகள் வந்தாலும் கணத்தில் போவும் ஒரு க்ஷணத்தில் போயிடும் பிராரப்த வலிமையாளுங்கிறார் பிராரப்தம் பலமாக இருந்ததுன்னா வருமா வந்தாலும் இந்த சத் மகிமை எத்தனையோ வருஷம் சத் சங்கத்தில் ஊறியிருக்கும் அது மாத்திரம் இல்லை வேதாந்தத்தை எத்தனையோ வருஷ காலமா படிச்சுட்டு இருக்கோம் சிரவணம் நிதித்தியாசனம் பண்ணிருக்கோம் கணத்தில் போம் மனத்தில் பற்றார் மனசுல அது பற்றாது பிரம்ம பிராரப்த வலிமையால் காமம் முதலியவை பிரம்மவித்துக்கள் இடத்தில் எழுமாயினும் இதுல ஒரு விஷயம் தெரியுது எவ்வளவு தெளிவா பதில் பேசுறாருங்கிறது தெரியுது எல்லாருக்கும் ஹயம் இருக்கிறதுனால மனசு இருக்கிறதுனால ஆசைகள்லாம் வரத்தான் செய்யும் ஆனால் போயிடும் அதனால தான் வள்ளுவரும் சொன்னார் குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அறிவு மகிமையை சொல்கிற வள்ளுவர் சொல்லியிருக்கார் சன்னியாசிகளுக்கு கோபம் வந்தால் ஒரு க்ஷணத்துக்கு மேலே குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் கோபம் வந்தால் ஒரு க்ஷணம் கூட இருக்காதுன்னு சொன்னால் காமம் வந்தாலும் ஒரு க்ஷணம் இருக்காதுங்கிறது ஏன் கண் முடியாது காம குரோதம் ரெண்டும் ஒன்றே ஒன்று தானே மாற்றித்தானே இருக்குது இங்கே இதனுடைய நாணயத்தின் இருபக்கம் மாதிரி தானே காமக்ரோதம் அதனால காமமாதிகள் வந்தாலும் க்ஷணத்தில் போகும் அதனால் வரவே வராது அப்படின்லாம் சொன்னால் அது வந்து சரியில்லனு அர்த்தம் வரவே வராதுன்னு சொல்லாதே வரலாம் வரலாம் வர வந்தே ஆன நிச்சயம் கிடையாது வராதுன்னு உறுதியாக சொல்ல முடியாது வரலாம் வந்தால் உடனே போயிடும் நிற்காதுன்னு அர்த்தம் அந்த விறத்தியை வந்து இவன் விருத்தி பண்ண மாட்டான்னு அர்த்தம் அசத்சங்கத்தில் இருந்தால் தான் அது விருத்தி ஆகும் சத் அது விருத்தி ஆக முடியாது சத்சங்கத்தோட மகிமேபடி சத்சங்கத்தோட மகிமேபடி அல்ல கஷணத்தில் போம் மனத்தில் பற்றார் மனசில் வந்து கணத்தில் போம் உடனே திடமான வைராகிய முதலிய சுத்த வாசனை பிரயத்தனமின்றி எழுவதால் என்ன அழகா சொல்லணும் சுத்த வாசனை பிரயத்தனமின்றி எழுவதார் இவருக்கு பிரயத்தனம் இல்லாமல் அது வந்துவிடுது கஷ்டப்பட வேண்டியதில்லை எழுவதால் க்ஷணத்தில் நாசமாம் கணத்தில் போகுங்கிறதுக்கு பதில் பாருங்கள் அர்த்தத்தை பாருங்கள் கணத்தில் போம்னு இருக்கு க்ஷணத்தில் நாசமாம் மனத்தில் பற்றார் அஜானிகளைப் போல அவைகளை அந்த கரணத்தின்கண் வாசனையாக பற்றார்கள் அது அர்த்தம் தாமர இலை தண்ணீர் போல தாமர இலை தண்ணீர் போல ஜகத்தொடும் கூடி வாழ்வார் தாமர இலையில் ஜலம் பற் கூடி ப நின்றும் பற்றாதது போல ஜகத்தொடும் கூடி வாழ்வார் அசங்க சிதாத்மா நாம் என்னும் அனுபூதி வழியால் அகத்தில் பற்றாமலே பிரபஞ்சத்தோடு கூடி வாழா நிற்பர் நாம் வந்து அசங்க சிதாத்மா அப்படின்னு சொல்லி அந்த நிஷ்டையில் உறுதியாக இருப்பான் ஆனால் இது அவங்களுக்கெல்லாம் தெரியாது பார்த்தா என்னமோ அவங்களோட ஒன்றி மாதிரி இருக்கும் உலகத்தோடு போய் ஒன்றி விட்ட மாதிரி இருக்கும் ஆனால் அவர்களுக்கு அந்த நிஷ்ட உறுதியாக இருக்குங்கிறார் அசங்க சிதாத்மா நாம் என்னும் அனுபூதி வழியால் அகத்தில் பற்றாமலே பிரபஞ்சத்தோடும் கூடி வாழான் நிற்பர் ரெண்டு திருஷ்டாந்தம் சொல்கிறாங்க ஆன்மீக வாழ்க்கையில் புகைப்படிஞ்ச அறையில் போனேன்னா உனக்கும் புகைப்படியும் இது ராமகிருஷ்ணர் திருஷ்டாந்தம் தான் ரெண்டுமே புகை படிந்த அறைக்குள் நீ சென்றால் உன்மீதும் புகை படியும் இது ஒரு திருஷ்டாந்தம் இது வந்து சாதன காலத்தில் சாதனை காலத்தில் வந்து நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினச்சி சாதனை பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் இந்த கெட்ட ஜனங்களோடு சேர்ந்தால் இவனுக்கு அந்த கெட்ட சுபாவம் வந்துடும் ஆனால் சேத்து உதாரணம் ஒன்று இருக்குது சேத்து மீன் இருந்தாலும் சேர் ஒட்டாது அது மாதிரி நல்ல பக்குவம் வந்தாச்சுன்னு வச்சுங்க எப்பேற்பட்ட ஆளோட பழகினாலும் நமக்கு அது ஒட்டாது அதில் சாதனை பண்ணின் இருக்கிற காலத்தில் நாம் கெட்டவர்களோட தேவையில்லாதவங்களோட சேரக்கூடாது சாதனை எல்லாம் நிறைவேறின பிறகு நமக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்காது இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது அதுக்கு பிறகு அது ஒன்றும் செய்யாது அதனால் ஆளை பொறுத்து இருக்குது அதில் புகைப்படிந்த அறைக்குள் சென்றால் உன் மீதும் புகைப்படியுங்கிற உதாரணமும் சரி ஆழ பொறுத்துருக்கு சேற்று மீன் இல்லை சேரு ஒட்டாதுங்கிற சரி அது அவங்க அவங்களுக்கு தான் புரியும் தன்னெஞ்சறிவது பொய்ய இருக்க அது அவரவர்களுடைய நெஞ்சுக்கு தான் புரியும் இன்னொருத்தருக்கு வந்து நான் அசங்கன் சிதாத்மானு புரியணும்னு அவசியமே கிடையாது புரிஞ்சால் என்ன புரிஞ்சாயிட்டு போனேன் நமக்கு என்ன அவனுக்கு புரிய வைக்கிறதுங்கிறது நம்ம வேலையில்லை நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்க நீங்கள் வந்து நித்தசுத்த புத்த முக்த பரிபூர்ண சச்சிதானந்த சுருவும் நீங்கள் திருடமாக இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அவங்களாம் அதை ஒத்துக்கல தெரியுமா அவங்களுக்கு அவன் ஒத்துக்கிறதுக்காக நாம் ஞானியாக இருக்கேன் அவன் ஒத்துக்கிறதுக்காக நம்ம நிஷ்டனாக அது அவசியமே இல்லை அவன் ஒத்துக்கிறதுக்காக நான் நிஷ்டனாக நான் இன்னும் சிரவண மரணம் பண்ணணும் சிரவண மரணம் அந்த அர்த்தத்தில் கிடையவே நமக்கு நிஷ்டங்கிறது நம்ம தானே அதில் சரி தாமர இலை தண்ணீர் போல் ஜகத்துடும் கூடி வாழ்வார் பாமரெனக் காண்பிப்பார் கர்மகாண்டத்தையும் உபாசனா காண்டத்தையும் நிச்சேஷமாக விடுத்து ஞானத்தினால் முக்தி சம்பாதித்து கொண்ட தைரிய சக்தி இருப்பினும் உலகத்தில் ஞான வாசனை இல்லாமல் கர்மோபாசனைகளை அனுஷ்டிக்கும் மூட சிரோமணிகளைப் போல தம்மை காட்டுவார் எழுதுறவர் வரும் மூட சிரோமணிகளாம் யாருன்னா கர்மாவை பண்ணுகிறவர்கள் உபாசனை பண்ணுகிறவர்கள் இவர்களே என்ன பண்ணுவார்களான் அவங்கள மாதிரியே கர்மாவெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க கர்மா உபாசனை காண்பிப்பார் அவன் சொல்லுவான் பாரு இவ்ளோ பண்ணி கர்மாவை பண்ணிட்டு உட்கார் ஹோமத்தை பண்ணிட்டு இருக்கா பாமரனை காண்பிப்பார் பண்டித திறமை காட்டார் அநேக மதங்களை கண்டித்து அநேக மதங்களை ஸ்தாபிக்க சக்தி உள்ள சர்வஜர்வராக இருந்தும் அடக்கமுடமையின் வித்வ சாமர்த்தியத்தை காட்டார்கள் இதெல்லாம் போய் நமக்கு வேலையில் பேசாமல் அப்படின்னு சொல்லி விட்ருவோம் அதனால் ஜனங்களை நல்ல வழிக்கு கூட்டின்னு போகணுங்கிற எண்ணத்துலாம் இருப்பாரே தவிர பண்டிதர்களிடத்தில் நல்ல என்னது ஒரு ஸ்லோ வாக்கியமாக இருக்கு புதஜனேகி வாத பரித்தஜ்ஜதாம் புதஜனேகி வாதஹா பரித்தஜதாம் அறிஞர்களோடு வாதம் பண்ணுறதை விட்டுடுங்கிற சங்கராச்சாரியர் ஏன்னா அவர் நிறைய பண்ணியிருக்கார் ஆதிசங்கர நிறைய பண்ணியிருக்கார் அவர் புதஜனகி வாதஹா பரித்திய அவருக்கு தெரிஞ்சிருக்கு இவெல்லாம் வந்து முக்கியமாக நம்ம சொல்கிற திருஷ்டாந்தத்தை ஒத்துக்க மாட்டான் இவன்ட்ட என்னதுக்கு நம்ம பேசணும் வந்து கயிறு பாம்பு உதாரணத்தையே துவதிகள் ஒத்துக்கிறதில்ல அவங்கிட்ட போய் எப்படி நீங்கள் வேதாந்தத்தை நிர்ணயம் பண்ணுவீங்க திருஷ்டாந்தமே ஒத்துக்க மாட்டேங்க அப்படி இருக்கிற போய் ஸ்ருதி வாக்கியத்தை நம்ம என்ன ஸ்ருதியை சொன்னாலும் ஒத்துக்கிறது நம்ம என்ன யுக்தியை சொன்னாலும் ஒத்துக்கிறது இல்லை போய் வாதம் பண்ணுறதுக்கு பதிலாக நேராக போய் செவத்தில் முட்டிக்கலாம் அனாவசியம் அதில் வாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை புதஜனகி வாத பரித்தெஜதா நீங்கள் பார்த்தா தான் தெரியும் சில டெக்ஸ்டெல்லாம் படிக்கிற போது தெரியும் அத்வைத சித்தியெல்லாம் படிக்கிற போது நம்ம என்னெல்லாம் திருஷ்டாந்தம் சொல்கிறோமோ அந்த திருஷ்டாந்தம் ஒன்றுமே ஒத்துக்க முடியாது நீ சொல்கிற திருஷ்டாந்தம் விஷமோயம் திருஷ்டாந்தா அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பான் கம்யூனிகேட் பண்ணவே முடியாது அது அதுக்கு என்ன பண்ணணும்னா நீ உன் ஃபிலாசபியை நீ காப்பாற்றிக்கோ நாங்கள் எங்கள் ஃபிலாசபியோ நாங்கள் இருந்துக்கிறோம் உன் பிலாசபியை வந்து நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை நீ பாட்டுக்கு உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு போண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறவங்ககிட்ட தானே வாதம் பண்ண முடியும் உண்மையை தெரிஞ்சிக்க கூடாதுன்னு தீர்மானமாக உட்காந்துருக்கவங்ககிட்ட போய் இப்படி வாதம் பண்ண முடியும் பண்ண முடியாது அதனால் அநேக மதங்களை கண்டித்து அநேக மதங்களை ஸ்தாபிக்க சக்தியுள்ள சர்வஜராக இருந்தாலும் கூட அடக்கத்தோடு இருப்பதால் வித்வ சாமர்த்தியத்தை காட்ட மாட்டார்கள் ஊமரும் ஆவார் சின்மயமாகிய சிவமே இவை ஆவும் என்னும் சுழுத்தி மௌனானுபூதியால் விகற்பம் இழாமையின் மௌனருமாயிருப்பர் வாயே திறக்க மாட்டார் மௌனமாகவும் இருப்பார் ஆனால் காரியமெல்லாம் ஒழுங்காக பண்ணுவார் அர்த்தம் பிரம்மவித்து உள்ளத்து உபகயாம் ஜீவன் முக்தர் கண் நிரங்குஷ திருப்தி உடையவரான இதெல்லாம் வந்து பார்த்து காமமாதிகள் வந்தாலும் கணத்தில் போம் மனத்தில் பற்றார் தாமர இலை தண்ணீர் போல் ஜகத்தில் கூடு ஜகத்தோடும் கூடி வாழ்வார் பாமரெனக் காண்பிப்பார் பண்டித திறமை காட்டார் ஊமரும் ஆவார் பல சமயங்களில் மௌனமாகவும் இருப்பார் ஊமரும் ஆவார் என்ன என்ன அர்த்தம் பேச வேண்டான்னு பேசாமே இருப்பார் ஏன்னா அவருக்கு பேசி இன்னும் ஆனந்தம் அடைய வேண்டியது இல்லை ஊமரும் ஆவார் ஆனால் ஊமராக இருக்கானே ஆனால் என்ன உள்ள ஒரே துக்கமானா இல்லை உள்ளத்து உவகையாம் உள்ளத்தில் ஒரே ஆனந்தம் பரிபூர்ண திருப்தி சரீர மனசு புத்தியில அபிமானமில்லாத காரணத்தினால பாமரெனக் காண்பிப்பார் பண்டித திறமை காட்டார் ஊமருமாவார் என்றதற்கு பாகவதத்தில் கூறான் நிற்கும் ஜடபரதரை இலக்கியமாகக் காண்க ஊமருமாவார் என்று இவ்வாசிரியர் கூறியிருப்பது போலவே வாசிஷ்டத்தில் விவாதம் அரு மோனத்தோன் விவாதம் அரு மோனத்தோன் என்றும் இருப்புழி மெளனம் சாந்தி சமம் எய்தி இராகமின்றி என்றும் அருளி செய்திருப்பது காண்க இந்திர ஜாலத்தில் கந்தர்வ நகரத்தை பார்ப்பவனுக்கு ஓர் போகத்திலும் இச்சை எழாதது போல பிரம்மஜானிக்கும் மித்யா பிரபஞ்சத்தில் பிராரத்த வழியால் காம முதலியவை எழா எழாவாதலால் காமமாதிகள் வந்தாலும் என்றார் காமமாதி என்றதனால் காமம் சங்கர்பம் சந்தேகம் ராகம் துவேஷம் ஸ்ரத்தை பயம் இலச்சை இச்சை முதலியவும் கொள்க காமமாதிகள்னு இருக்கு ஆதிபதத்தினால் மற்றதையும் சேர்த்துக்கணுட்டார் கோபம் எல்லாம் எது வந்தாலும் ஒரு க்ஷணத்தில் கூட இருக்காது போயிடும்னு அர்த்தம் காமமாதிகள் வந்தாலும் என்றதற்கு உதாரணம் வாசிஷ்டம் எல்லாம் சொல்கிறார் அவ்வளோதான் நிறைய பாட்டெல்லாம் கோட் பண்ணுறார் வள்ளுவரோட இதையும் கோட்டார் பாருங்கள் குணமென்றும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது அது போட்டிருக்காரு நான் காத்தலரிது என்றும் சொல்லியிருக்கிறார் இதுலேருந்து என்னென்னா ஒரு விஷயத்துக்கூட நுழைஞ்சிட்டோம்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுவோம் தெரியுது அவ்வளோதான் ஞானிகளின் சரீர விவகாரத்தில் நியாயமில்லை நியமம் இல்லை நியாயமில்லை நியமம் இல்லை ஞானிகளின் சரீர விவகாரத்தில் நியமம் இல்லை என்னை ஞானிகளின் விவகாரத்திற்கு அஜானமும் அதன் காரியமான பேத பிராந்தியும் அதனால் உளவாகும் ராகத்வேஷங்களும் இல்லை ஞானி இப்படி தான் காரியம் பண்ணணும்னு ஒன்று நியமம் கிடையாது ஞானியினுடைய விவகாரத்துக்கு காரணமான அஜ்ஞானம் கிடையாது அதன் காரணியமான பிரேத பிராந்தி கிடையாது அதனால் உண்டாகிற ராகத்வேஷங்கள் இல்லை அதனால தான் விவகாரம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது ஞானி விவகாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஞானிக்கு ராகத்வேஷம் இல்லாமல் விவகாரம் பண்ணுறான் எல்லோரையும் ஒன்றா நினைக்கிறான் அஜானியும் எல்லாேருக்கும் ஒன்றா நினைக்கப்படாதுங்கிறது தீர்மானமாக இருக்க ஒன்றா நினைக்கக்கூடாதுங்கிறதுனால வே வேற்றுமை இருந்தாலும் ராகத்வேஷம் இருக்கக்கூடாது வேற்றுமை இருக்கிறது வேறே ராகத்வேஷம் வேறு கிடையாது மற்ற இது யாழ் யாது உலதெனின் பிராரப்த கர்ம சேஷமே உள்ளது பிராரப்த கர்மந்தான் எஞ்சி இருக்கு அதுவே அவர்களின் விவகாரத்தில் நிமித்தமாம் அவங்களுடைய விவகாரத்துக்கு காரணம் பிராரப்த கர்மா அந்த பிராரப்த கர்மம் புருஷ பேதத்தால் நானா பிரகாரமாம் அந்த பிராரப்த கர்மம் ஆளுக்கு ஆள் மாறும் ஆகலின் ிகளின் பிராரப்த கர்ம ஜன்னியவகாரத்திற்கு ஜியவிய இப்படி இருக்குது நீங்கள் அது அது என்னமோ என்ன போ என்னமோ தெரில இப்படி அப்படி போடுறது ஒரு அழகுன்னு நினச்சி போட்டிருக்காங்க புஸ்தகத்தில் இப்படி வருது பார்த்தீங்களா ஏதோ சர்வதோ பத்ர மண்டலம் மாதிரி இப்படி வருது ஞா ஜன்னியவிய விவகாரத்துக்கு அந்த காலத்தில் இது ஒரு ஸ்டைல் போகிறதுக்கு இப்படி எழுதுறது பாருங்கள் இப்படி வருது இல்லை அதுலேயும் ஞானிகளின் பிராரப்த கர்ம ஜன்னிய விவகாரத்திற்கு நியமம் இன்று நியம் நியமம் இன்று என்னும் சித்தாந்த பட்சத்தை இங்கே கூறுகின்றார் ஏன் இப்படி இருக்காங்கலாம் கேட்கக்கூடாது ஒரு ஒருத்தரும் ஒரு மாதிரி இருப்பான் தயானு சாமியை தான் சொல்லுவார் பஞ்சாபு ஞானி பரோட்டா தான் சாப்பிடுவார் தமிழ்நாட்டு ஞானி இட்லி தான் சாப்பிடுவார் ஏன் இவருந்தான் ஞானம் வந்துவிடுத்து பரோட்டாவும் இட்லி எல்லாம் ஒன்றா இடணுமேண்ணா அதெல்லாம் பழக்கத்தில் அதுதான் வழக்கம் இந்த சரீரத்தில் பிறந்ததுலேருந்து நம்ம என்ன சாப்பிட்ருக்கோமோ அதானே பிடிக்கும் நமக்கு நம்ம இங்கேருந்து பஞ்சாபு போனோடனே அங்கே கிடைச்சதை சாப்பிட்டா போறோம்னா முடியாது ரெண்டு நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம ஊர் சாம்பார் எங்கேயா கிடைக்குமான்னு பார்ப்போம் நிஜமாவே பார்ப்போம் கண்டிப்பாக பார்ப்போம் இங்கே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது இங்கே நமக்கு நம்ம வீட்டு சாப்பாடெல்லாம் கிடைச்சிருது இல்லையா நம்ம ஆகாரங்கள்லாம் கிடச்சி நம்ம அங்கேருந்து நேராக வந்து வறண்ட நாட்டுக்கு போனோடனே அங்கே வரும் சப்பாத்தி அதுவும் காஞ்ச சப்பாத்தி சுக்கா எதோ ஒரு டால் கொடுப்போம் அது ஒரு சரி பரவாயில்லைன்னு நம்ம ஒரு தைரியத்தில் ஒரு மாதம் சமாளிப்போம் ஒன்றை அந்த உடம்பு ஒத்துக்காது நம்ம மனசு ஒத்துக்கிட்டாலும் உடம்பு ஒத்துக்காது எங்கேயாவது பொடி கிடைக்காதா அப்படி பொடி கிடைக்காதா நம்ம தான் படிச்சுருக்கோமே அகம் பிரம்மாஸ்மி பூர்வாஸ்மி நாக்கு விடாது கேட்கும் அப்படியே அந்த கடை வழியாக பரவுது ஆவக்காய் ஊறுகாயிடு நம்ம ஊர் ஊருகாய் இங்கே பாட்டில் வச்சிருக்கேன் இடப்பாம்போம் நான் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நான் வந்து ஆனந்தமாக அப்புறம் ஆசிரமத்தில் போட்டு ஊறுகாயை போட்டால் ரெண்டு நாளைக்கு சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் அங்கே மூணு மாதம் இருக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது இதெல்லாம் என்னென்னு நம்ம உடம்பு பழகியிருக்கு இந்த நாட்டில் பிறந்துட்டோம் நம்ம வீட்டில் ஒரு விதமாக உணவு சாப்பிட்டு பழகிருக்கோம் இதுவே கஷ்டம் ஆசிரமத்தில் வர்ற போதே அன்றைக்கி ராமராஜயா கேட்குறார் சாமி பிரம்மச்சாரிகள்லாம் போகிறதுக்கு காரணம் ஆகாரமும் ஒன்றா இருக்குமோ கேட்டார் கேட்டார் நான் அந்த கோணத்தில் திங்க் பண்ணவே இல்லை ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு விதமாக சாப்பிட்டு பழகிருப்பாங்க சுவாமி நீங்கள் எடுத்த வெங்காயம் கிடையாது அது கிடையாது அப்படின்னு சொன்னால் அது எப்படி சுவாமி ஒத்துக்கும் அப்படின்னு சொன்னார் எனக்கு அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் திங்க் பண்ணணும்னே நான் யோசிக்கலை அவர் அவர் அதுக்காக வேண்டி நம்ம மாற்ற முடியுமா ஐயா அப்படின்னு எதாவது சமாளித்து சமாளித்து விட்டுட்டேன்னு வச்சு அப்படி ஒரு ரீசன் இருக்குங்கிறது அவர் அவர் கேட்குற ரீசன் வந்து நியாயம் இல்லைன்னு சொல்லிவிட முடியாது அவருக்கு அப்படி தோணி இருக்கு பாருங்கூட எப்படியே சமாளிச்சுட்டு இருக்கீங்க பாருங்கள் காரம்லாம் இல்லாமல் அது மாதிரி தான் இந்த ரொம்ப வருஷமாக அப்படியே பழகிருக்கோம் நான் பேத க பாட்டை படிப்போம் அதனால் இதில் நமக்கு நியமம் கிடையாது இப்போ வந்து என்ன பிது இப்போ நம்ம சொல்கிறோம் பெங்காலி சுவாமி வர்றார் அவர் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இரு நான் சுருட்டு பிடிச்சிட்டு வரேங்கிறார் ரொம்ப அருமையாக வேதாந்தன்னு சொல்கிறவர் ரொம்ப அருமையாக வேதாந்தன்னு சொல்கிறவர் இது கொஞ்சம் இரு நான் எனக்கு கொஞ்சம் சுருட்டு பிடிச்சிட்டு வந்தால் தான் எனக்கு க்ளாஸே ஓடுங்கிறார் அவர் நம்ம குறை சொல்ல முடியுமாத நியாயம்தான் அவருடைய தர்மப்படி அது கரெக்டு இனி ஒரிசாலேருந்து ஒருத்தர் வருவார் சங்கர பாஷியத்தை கண்டஸ்தமாக ஆனால் சொல்லுவார் சுவாமி என்ன பண்ணுவீங்களோ தெரியாது ரெண்டு நாளைக்கு கொடுத்தா எனக்கு மீன் வேணும்னு விடுவார் நீ என்ன பண்ணுவேன் கொடுத்து ஆகணும் ஒப்பிக்கிற அப்படியெல்லாம் ஆள் இருக்காங்க நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அந்தந்த தேசத்து ஆச்சாரங்கள் அந்தந்த தேசத்து பழக்க வழக்கங்கள் சங்கரபாஷியம் ஒப்பிக்கிறார் ஒப்பிக்கிறார் எந்த கோஷனும் எங்கே கேட்டாலும் சொல்கிறார் ஆனால் ரெண்டு ரெண்டு நாளைக்கு மேலே சப்பாத்தி தமாக தாங்க முடியலவரா மீன் சாப்பிட்டாகணுங்கிறார் அதனால் அதில் ஒன்றும் நியமம் கிடையாது அதில் அதெல்லாம் நம்ம பார்க்குறதும் கிடையாது அந்தந்த தேசத்து ஆச்சாரம் அந்தந்த பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் வந்து கடைசியில் மித்யாவாக சத்தியமாக நம்ம கடைசியில் என்னென்னா அப்போ தான் சத்தியத்தை புத்தி திருடமாகும் அது வரைக்கும் இருக்காது நமக்கு வந்து அதில் வந்து என்ன இருந்தால் நச்சேச்சேன் சுருட்டு மீனெல்லாம் சாப்பிட்றாள்னா வேதாந்தம் சொல்லி நான் கேட்டு நமக்கு மோட்சமாக வரப்போகுது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம வேதாந்தம் என்ன சொல்கிறதுங்க அதுதான் மித்தியான்னு சொல்லின்னு இருக்குது ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் அந்தந்த தேசத்து பழக்க வழக்கங்கள் அந்த அந்தந்த தர்மத்தை பற்றி நம்ம அதில் ஒன்றும் நியமம் கிடையாது அவங்களுக்கு சில ஆச்சாரங்கள் அவங்க வச்சுருப்பாங்க அதை பார்க்குற போது நமக்கு தெரியும் ஓ இந்தந்த விஷயங்கள்லாம் இவங்க ரொம்ப ஆச்சாரமாக இருக்காங்க அப்படிங்கிற போது அந்த தேசத்தில் இதெல்லாம் ஆச்சாரமாகும் அதெல்லாம் ஆச்சாரத்து அதுவும் ஆச்சாரத்துக்குள்ளே உள்முகப்பட்டதாகவும் அங்கே கொல்லப்பட்டிருக்கு நாம் புரிஞ்சுக்கணும் இது வேறு எங்கேயா இருந்த பரவாயில்லை நம்ம தேசத்துக்குள்ளே இருக்குது நீங்கள் வேறு ஏதாவது கண்ட்ரியாக இருந்தால் பரவாயில்ல அதுக்கு தான் சொல்லிட்டாங்க இந்த நாடே கூடாதுன்னு நம்ம தேசத்துக்குள்ளேயே இருக்குது நீங்கள் பல புஸ்தங்களை எடுத்து படித்து பார்த்தா தெரியும் ஜாத்தியவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தேசத்து இந்த ஜாதி மட்டமான ஜாதிங்கிறான் அதே பிராமணனே ஜாத்தியவே எடுத்துக்கொண்டால் இந்த பிராமணர்கள் மோசமானவர்கள் அப்படின்னா அந்த பிராமணன் சொல்கிறாங்க இந்த க்ஷத்ரேன் இதுன்னு அந்த அவங்களுக்குள்ளேயே சொல்கிறாங்க இப்படியே அதுக்குள்ளேயே அவாந்திர பேதங்கள்லாம் நிறைய இருக்குது இவங்க ஒத்துக்கிறது இல்லை முக்கியமாக சம்பந்தம் பண்ணுறதுக்கு திருமண சம்பந்தம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறது இல்லை அவங்கள அதெல்லாம் தர்மத்தில் எல்லாம் நிறைய பேதம் இருக்கு அதனால தான் சாஸ்திரம் சொல்லி வேதாந்தம் கூட தெளிவாக இருக்கும் தர்மம் ஒரு நாளும் புரியவே புரியாது தர்மம் வந்து தெளிவாக புரியவே புரியாது ஏன்னா இடத்துக்கிடம் தர்மம் மாறிடுறது ஆனால் வேதாந்தத்தில் வந்து விஷயம் வஸ்து பிரம்மனாக இருக்கிறதுனால அது சர்வகத்தமாக ஏக்கமாக இருக்கிறதுனால அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதனால் வேதாந்தம் ரொம்ப சுலபம் தர்மந்தான் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் நியமம் கிடையாதுங்கிறார் பேத கர்மத்தால் வந்த பிராரப்தம் நானாவாகும் ஆதலால் விவகாரங்கள் அவரவர் காவாகும் மாதவம் செய்யணும் செய்வார் வாணிபம் செய்யணும் செய்வார் பூதளம் புறப்பார் ஐயம் புகுந்துண்பார் ஜீவன் முக்தர் புரியுது பேத கர்மத்தால் வந்த பிராரப்தம் நானாவாகும் அவமன் ஜீவனுடைய கர்மா ஒரு ஒரு இருக்கு அதனால பிராரப்தம் நானாவாகும் ஒருத்தர் வேஷ்டி இப்படி கட்டுறார் ஒருத்தர் வேஷ்டி இப்படி கட்டுறார் ஒருத்தர் வேஷ்டி இப்படி போடுறார் இன்னொருத்தர் வேஷ்ட்டு இப்படி போடுவார் எனக்கு இப்படி தான் போட வரும் இன்னொருத்தரை பாருங்கள் இப்படி தான் போடுவாங்க இப்படி தான் தான் நமக்கு கேட்ட வரும் வித்தியாசங்கள்லாம் இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வித்தியாசங்கள் இருக்குது அதனால் கர்மா வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஒருத்தர் இடது கை மாஸ்டராக அவர் இடதுகையில எல்லாம் பண்ணிடுவார் வலது கையில் அவருக்கு வராது அப்போ வந்து என்னது வந்து விளக்கேற்று நான் பிடிம்பா அதனாலே சில பேர் விளக்கேற்று வரமாட்டாங்க நீ சரி நீ நான் பார்த்துருக்கேன் ஏன்னா இவனுக்கு எப்போவுமே அது சொல்ற சொண்டிகை மாஸ்டர்ன்னே பேர் அவங்களுக்கு இந்த கையில் தான் வரும் அவங்களுக்கு அது கையில் துவைக்கிறதே இந்த கையில் தான் துவப்பான் அது ஏதோ ஒரு கூறு அது பிராரப்த கர்மம் அதுக்கு வந்து இவர் வந்து நீ உன்னை இடது கை நாள் துவைக்கிற ஆளு நீ வந்து வேதாந்தமெல்லாம் அவனுக்கு லாய்க்கில்லைன்னு சொல்ல முடியுமா என்ன வேத கர்மத்தால் வந்த அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு விவகாரம் இருக்குது அதை தான் பண்ணுவார்கள் அதனால் வந்து இப்போ ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு திறமை இருக்குதுன்னு வச்சுப்போம் ஆசிரமத்துலேயே வந்த உடனேயே திருப்புரத்தில் அப்படி தான் கேட்பாங்க வந்தோடு என்ன படிச்சுருக்கீங்கன்னு கேட்பாங்க அப்புறம் அவங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வேலை அங்கே இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை கொடுத்துருவாங்க சில சமயம் மாற்றி கொடுத்தா அது வேறு விஷயம் அது வந்து அவங்கவுங்களுக்கு என்ன உண்டோ அந்தந்த வேலையை கொடுத்துருவாங்க என்னென்ன இயல்பாக இருக்கோ அந்தந்த வேலையை கொடுத்துருவாங்க அவருக்கு அதுதான் சௌரியம் இப்போ என்ன கூப்பிட்டா எனக்கு பூஜை கீஜை கொடுத்தா சௌரியம் என்ன கொண்டு மாட்டு பண்ணியை பாருன்னா நாங்கள் உட்காந்து என்ன ஒன்று சந்தியானம் பண்ணின்னு பண்ணிருவேன் எனக்கு எது சௌரியமோ அதுதான் நான் பண்ண முடியும் அல்ல அதனால் விவர விவகாரங்கள் அவரவர்காவாகும் என்ன விவகாரமோ அதை பண்ணுவாங்க அதனால் என்ன சில பேர் என்ன பண்ண மாதவம் செய்யணும் செய்வார் மாதவம் அப்படின்னா என்ன அர்த்தம் பேசாமல் ஒரு இடத்துல உட்காந்து அடிக்கடி என்ன இவர் எங்கே இருக்கார்னா சுருளிமலை குகையில் இருந்தார் இப்போ கு சுருளிமலையிலே இருபத்தஞ்சு கோகை ஏதோ ஒரு குகையிலேருந்து இன்னொரு கோகைக்கு போய் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பார் அதுதான் அவர் செய்வார் வாணிபம் செய்யணும் செய்வார் இல்லாட்டி என்ன பண்ணுவார் சிங்கப்பூருக்கு போய் நிறைய சாமானை எடுத்துகிட்டு வந்து மெட்ராஸில் விற்பார்னா மாதவம் செய்யணும் செய்வார் வாணிவம் செய்யணும் செய்வார் இங்கேருந்து போவார் இல்லாட்டி பாம்பேக்கு போவார் சூரத்துக்கு போவார் புடவையை கொண்டு வந்து வாங்கி விற்பாராக இருக்கும் அவர் வேதாந்த க்ளாஸுக்கு வந்திருக்கார் ஒரு நான் சொல்லுவார் சுவாமியோட க்ளாஸ்லாம் நான் அட்டன் பண்ணிட்டுருக்கேன் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னா நான் வந்து சூரத்துலேருந்து புடவை எடுத்துகிட்டு மதுரை மெட்ராஸில் விற்றுன் இருக்கேன் பாரு அவர் நீங்கள் வேதாந்தம் எத்தனை வருஷம் படித்தீங்கன்னா ஆறு வருஷம் படிச்சுருக்கேனு வேதாந்தம் ரொம்ப தெளிவாக இருக்கேண்ணே அஹாம் பிரம்மாஷ்மி என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லுவாராக இருக்கும் நீங்கள் வந்து அவர் காஷாயம் போட்டுருக்காரா மொட்டை அடிச்சுட்டுருக்காராங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது மா தவம் செய்யணும் செய்வார் வாணிபம் செய்யணும் செய்வார் இது அது மாத்திரம் இல்லை ஏன் இதை சொன்னார்னா இது பெரும்பாலும் வந்து அந்த ஏரியாவெல்லாம் ரெண்டு உண்டு ஒன்று பிஸ்னஸ்ஸு இல்லாட்டி பிஸ்னஸ்ஸோட க பட்டினத்தார் என்ன வியாபாரம் பண்ணார் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார் பட்டினத்தார் அப்புறம் அதை விட்டுட்டு உடனே சன்னியாசியாகவும் போனார் அவர் வாணிபம் செய்யணும் செய்வார் மாத்தவம் செய்யணும் செய்வார் பூதளம் புறப்பார் பூதளம் புறப்பார்னா பூமி எல்லாம் பூமியை புறப்பினும் புறப்பார் பூமியெல்லாம் சுற்றி வந்தாலும் வருவார்கள் பரிவராஜகராக போனாலும் போவார்கள் இங்க கிளீனா போட்டிருக்கு இந்த இதுல எல்லாம் தெளிவா எழுதி வச்சிருக்காரு பூமியை புறப்பினும் புறப்பார் பரிவு ராஜகரா போவார் அப்படியே நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு இங்கிருந்து கிளம்பி ராமேஸ்வரத்துலேருந்து காசிக்கு போயிட்டே இருப்பார் அப்புறம் ஐயம் புகுந்து உண்பார் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவார்னா பிச்சை எடுத்து சாப்பிட்டாலும் சாப்பிடுவார் இல்லை ஒரு ராஜா அரண்மனையில் இருந்து கொண்டு நல்ல பஞ்சபக்ஷ பரிபார்ட் நம்மெல்லாம் சாப்பிட்டாலும் அன்னங்கள்லாம் பரமாண்டமெல்லாம் சாப்பிட்டாலும் சாப்பிடுவார் அவர் ஜீவன் முக்தர் எங்கிருந்தாலும் அவர்கள் ஜீவன் இதை தான் சொல்கிறார் வேத கர்மத்தால் வந்த கீரை விற்ற பலவகை தானியம் போல எப்படி வேத கர்மத்தால் வந்த கீரை விற்ற பலவகை தியானியம் போல பேதமான சஞ்சித கர்மத்தினால் உண்டான அதுக்கு அர்த்தம் கீரை விற்ற பலவகை தியானியம் போல பேதமான சஞ்சித கர்மத்தினால் உண்டான அதான் அர்த்தம் போலங்கிறது பிராக்கெட்டில் போட்டார் பிராரப்தம் பிரார்த்த கர்மமும் நானா ஆகும் நானா பிரகாரமாம் ஆதலால் விவகாரங்கள் அவரவர்க்கு ஆவ ஆகும் விவகாரங்களும் அவரவர்க்கு பிராரப்தத்திற்கு தக்கரவாக பொருந்துவன பொருந்தும் மா தவம் செய்யணும் செய்வார் பெருமை பொருந்திய மாங்கிறதுக்கு பெருமை பொருந்திய தவத்தை செய்யணும் செய்வார்கள் வாணிபம் செய்யணும் செய்வார் வியாபாரம் செய்யினும் செய்வார்கள் இந்த செய் செய்யணுங்கிற வார்த்தை என்ன அர்த்தம் வேணும்னா பண்ணுவாங்கன்னு அர்த்தம் வேணும்னா பண்ணுவார்கள் பண்ணித்தான் ஆகணும்னு இன்னும் நியமம் கிடையாது தபஸும் பண்ணாமல் சும்மா தெரியலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம்னு அர்த்தம் வியாபாரம் செய்யினும் செய்வார்கள் பூதலம் புறப்பார் பூமியை புறப்பினும் புறப்பார் ஐயம் புகுந்து உண்பார் பூதளம் புறப்பார்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு இதில் தெளிவாக இல்லை நான் நினைக்கிறது பரிவிராஜக சந்நியாசம் இல்லாட்டி விவசாயம் பூமியை விவசாயம் பண்ணினாலும் பண்ணுவார்கள் கிருஷி காரியம் பண்ணினாலும் பண்ணுவார்கள் அதனால் ஐயம் புகுந்து உண்பார் பிச்சை புகுந்து உண்ணினும் உண்பார் ஜீவன் முக்தர் ஜீவன் முக்தர்கள் என்றவாறு மாதவம் செய்யணும் செய்வார் வாணிபம் செய்யணும் செய்வார் என்றதனால் தவசு முதலியவற்றில் ஞானி பிரவிறத்தியான் வேத ஆக்ஞையினால் அன்று வேதத்தினுடைய கட்டளை அல்ல தனது இச்சையினால் பிரவருத்தியா நிற்பான் நிற்பன் என்று அறிக தன்னுடைய இச்சையினால் பிரவர்த்திப்பார்கள் யாவர்க்கும் விட்சை மாத்திரத்திற்கு ஹேதுவாக பிராரப்தம் இருக்குமோ அவர்க்கே ஞானமுண்டாம் அதிக விவகாரத்திற்கு ஹேதுவாக யாவர்க்கும் பிராரப்தம் இருக்குமோ அவருக்கு ஞானம் உண்டாகாது ஆகலால் விட்சையுண்டன் முதலே விவகாரத்திலும் அதிக விவகாரம் ஞானிக்கு உண்டாகாது யாவருக்கு அதிக பிரவருத்தி உண்டாமோ அவர் ஞானியால் அல்லர் என்று சிலர் சங்கை பண்ணான் நிற்பர் இந்த வியாக்கியானம் படிக்கிறதுக்கு நமக்கு தனியாக படிக்கணும் இது படிக்கிறத பார்த்தா இப்படி எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப பிட்சை எடுத்துட்டு இப்படி தான் அவர் பாருங்க அவர் தாங்க ஞானி இவர் பாருங்க படாது பாடுபடுகிறார் இவர் அஜானி அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையாதுங்கிறார் கூடாது என்னை யாஜ்ஞவல்யர் ஜனகாதியர் ஞானிகள் என்று சொல்ல இவர்களில் சபா விஜயத்தினால் ஜன ச தனசங்கிரக விவகாரம் யாஜ்ஞவல்யருக்கும் ராஜ்ய பாலன விவகாரம் ஜனகருக்கும் சொல்லப்பட்டிருக்கின்றன வாசிஷ்ட கிரந்தத்தில் அநேக ஞானிகளுக்கு விவகாரம் நானா பிரகாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆதலால் ஞானியினுடைய பிரவருத்திக்கு அல்லது நிவர்த்திக்கு நியமம் இல்லை ஞானி வேணும்னா பிரவர்த்திப்பார் வேண்டானா நிவர்த்திப்பார் அது ஒன்றும் நியமம் கிடையாது எப்படியும் யாக்யவல்கியர் சபாவிஜயத்துக்கு பின்னர் வித்வத் சந்நியாச ரூபமான நிவர்த்தியை தானே அடைந்தனர் பிரவிறத்தியில் வைராக்கியத்திற்கு ஹேதுவான நானாவித தோஷங்களை கூறினர் அப்படி ஆயினும் யாக்யவல்கு வித்வத் சந்நியாசத்துக்கு முன்னும் ஞானமில்லை என்று சொல்வது கூடாது ஞானமோ முன்னும் இருந்தது ஆயினும் வித்வத் சந்ந்ந்ந்யாசத்துக்கு முன்னே ஜீவன் ஆனந்தம் அடையப்படவில்லை ஆதலால் ஜீவன் ஆனந்தத்தின் பொருட்டு சர்வ தியாகம் செய்தனர் யாக்யவல் கியர்க்கு பிராரப்தம் சில காலம் அதிக போகத்துக்கு ஹேதுவாகவும் பிற்காலம் நியூனபோகத்திற்கு ஹேதுவாகவும் இருந்தது ஆதலின் முன்னே யாக்ஞவியர்க்கு வைராக்கியம் இன்றி அதிக போகமும் பின்னே வைராக்கியத்தினால் சர்வபோகங்களின் தியாகமும் உண்டாயிருந்தன ஜனகருக்கு பிராரப்தம் மரண பரியந்தம் ராஜ்யபாரம் முதலிய அதிக போகத்துக்கு ஹேதுவாக இருந்தது ஆதலால் சதா தியாகம் இல்லாமலே இருந்தது போகங்களில் வைராக்கியமும் உண்டாகவில்லை வாமதேவாதிகளின் பிராரப்தம் நியூனபோகத்துக்கு ஹேதுவாக இருந்தது அவர்களுக்கு சதா போகத்தில் வைராக்கியத்தினால் பிரவருத்தி இல்லையென்றே சொல்லப்பட்டிருக்கின்றது வாசிஷ்டத்தில் சிகித்வஜனுக்கு ஞானத்திற்கு பின்னே அதிக பிரவருத்தி உண்டாயிருந்தது என்னும் பிரசங்கம் உண்டு இவ்வாற்றால் நானா பிரகாரமான விலட்சண விவகாரம் ஞானிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது அனைவருக்கும் ஞானம் சமானமே அதனது பலமான மோட்சமும் அப்படியே பிராரப்த பேதத்தால் விவகார மாத்திரம் பேதம் என்று அறிய நல்ல தெளிவாக சொல்ல அதனால வந்து அது அவங்கவுங்க பிராரப்தத்தை பொறுத்தது ஞானத்தில் வித்தியாசம் இல்லை மேலும் உள்ள ஸ்லோகத்தை பாடல்களை நாளை பார்க்கலாம் ஓம் ஐயனே எனதுள்ளேன் என்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோருவிநாயன் சயுமா ருன் காணேன் திருவடீப்போத்ரிப்போத் ஈஷரோ குருராத்மேதி மூதவி வோமவது வப்தேயிணாமூர் நம ஓம்ஷாஹரி ஓ